வணக்கம் நற்றினையின் பொது குவியல் நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்று கேட்கப்பட்ட நச்சினையின் பொது அறிவு விடைகள் ஒன்று அக்பர் பத்மசி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் குஜராத் இரண்டு மூத்த குடிமக்களுக்கு வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை விநியோகிக்க கணக்கெடுப்பு நடத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்தி எந்த மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மகாராஷ்டிரா இன்றைய நச்சினையின் பொது அறிவு நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது இரண்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் எது மூன்று சுரங்கங்கள் மற்றும் தாது உப்புக்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களே